அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் பிறருடைய மனைவியை விரும்பி கடந்து நடந்து கொள்ளுகின்றவனிடத்திலே பகை உண்டாகும் பாவம் ஏற்படும் மனதிலும் அச்சம் குடிகொள்ளும் பெரியோர்களால் ஒழுக்கமுடையவர்களால் பழிக்கின்ற தன்மைக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் ஆகவே இல்லிரப்பான் கண் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இது நீங்கவே நீங்காது இந்த பகை பாவம் அச்சம் பழி ஒரு மனிதன் உலகில் அடைய வேண்டிய உறுதிப்பொருள் நான்கு அதாவது அறம்பொருள் இன்பம் வீடு ஆனால் பிறருடைய மனைவியை விரும்புகின்றவன் அடையக்கூடிய இழி பொருள் அடையக்கூடாதது இவை நான்கு என்று கூறினார் என்கிறார் ஒரு உரையாசிரியர் மனிதன் எல்லோரையும் நேசித்து அன்பும் நற்செயலும் மகிழ்ச்சியும் புகழும் அடைய வேண்டும் ஆனால் இதற்கு மாறான பகை பாவம் அச்சம் பழி இந்த நாளையும் அடைகிறான்கிறார் வள்ளுவெருமான் இராமாயணத்தில் இராவணன் அடைந்த நிலையை நினைவுபடுத்தி கொள்வோமாக இகவாவாம் அப்படின்னு சொன்னால் நீங்கவே நீங்காது என்று அர்த்தம் இகத்தல் அப்படின்னா நீங்குதல் அப்படின்னா அதுக்கு பொருள் இன்னானுக்கு இன்னவன் இன்னவாறு உரியவள் என மறைமுறையின்படி உலகறிய வரையறை செய்திருப்ப இவருக்கு இவன் இந்த மாதிரி உரியவள் இன்னானுக்கு இன்னவள் இன்னவாறு உரியவள் அப்படின்னு சாஸ்திரப்படி எல்லாம் பெரியவங்களுக்கு முன்னால் சாட்சியாக அக்னி சாட்சி சூரிய சந்திரன் சாட்சியாக நட்சத்திரங்கள் சாட்சியாக ஒரு வரையறை ஒரு ஒழுங்கு செய்திருக்கிற போது அந்த நெறிய கடந்து வெறி பிடிச்சு ஒருத்தன் போகிறதுனால அவன் இறப்பான் அப்படின்னு இழிப்பாக சொன்னார் இல் இறப்பான் கண் அப்படின்னு இருக்கு வந்து கொஞ்சம் பரிகாசமாக இழிவாக குறித்து சொன்னார் உயிரோடு செத்து போனவனை இறப்பான் அப்படிங்கிற அர்த்தத்தில் குறித்திருக்கிறார் அச்சம் என்ன பண்ணுகிறதுன்னா அதாவது பயம் மனசை ரொம்ப துன்புறுத்துகிறது அச்சம் முதலில் உள்ளத்தை புலையுறுத்துகிறதுங்கிறார் ஒரு உரையாசிரியர் பகை கொடிய கொலைகளை விளைவிக்கிறது பழி வாழ்வை பாழாக்குகிறது பாவம் உயிரை நரகத் நரகத்துயரில் தள்ளுகிறது ஆகவே அச்சம் பகை பழி பாவம் இது வராமல் நாம விழிப்புணர்வோடு வாழணும் அறிவுபூர்வமாக வாழணும் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும் கட்டுப்பாட்டிலே இருக்கிற இன்பம் மனம் போன போக்கிலே வாழ்கின்ற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பம் மிகவும் தாழ்ந்தது கட்டுப்பாடுனால் கிடைக்கக்கூடிய இன்பம் உயர்ந்தது கட்டுப்பாடு ஒரு வகையான துன்பம்னா மனம் போன போக்கில் வாழ்கிறது இன்னொரு துன்பம் ஆனால் எந்த துன்பம் இன்பத்துக்கு காரணமோ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறது தான் அறிவுடைமை எந்த இன்பம் மேலும் துன்பத்துக்கு காரணமாகிறதோ அந்த இன்பத்தை அறிவின் துணை கொண்டு முயற்சியின் துணை கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கையில் உண்மையான ஒரு தைரியம் வீரம் புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் என்றுதான் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இதற்கு மேற்கோளாக நாளடியாரில் எண்பத்தி ரெண்டாவது பார்க்கலாம் அறம் புகழ் கேழ்மை பெருமை இந்நான்கும் பிறந்தாரம் நச்சுவார் சேரா பிறந்தாரம் நச்சுவார் சேரும் பகை பழி பாவம் என்று அச்சத்தோடு பொருள். பிறருடைய மனைவியை விரும்புகின்றவரை அறமும் புகழும் நட்பும் பெருமையும் இந்த நான்கும் ஒருபோதும் சேராது அதாவது அறம் புகழ் நட்பு பெருமை அப்படிங்கிற நாளும் ஒருபோதும் சேர்ந்த அமையாது பிறருடைய மனைவியை விரும்புகிறவரை பகையும் பழியும் பாவமும் அச்சும் அந்த நான்குந்தான் சேரும் அப்படி சொல்கிறார் ஆக இந்த நாலும் கிடைக்காது இந்த நாலு தான் கிடைக்கும் அப்படிங்கிறார் அறம் புகழ் நட்பு பெருமை கிடைக்காது பகை பழி பாவம் அச்சம் நாலும்தான் வந்து சேரும் அது வாழ்க்கையை மனித உடலை பெற்றதனுடைய பயனை கெடுத்ததாக ஆகிவிடும் வருங்கால தலைமுறைக்கும் நன்மையை செய்யாது என்பது கருத்து பதவுரை படிக்கலாம் இல் பிறருடைய மனைவியினிடத்து இறப்பான் கண் முறை தவறி நடக்கின்றவனிடம் பகை பாவம் அச்சம் பழி பகை பாவம் அச்சம் குடிப்பழி என நான்கும் என்னும் இந்த நான்கு குற்றங்களும் குறைபாடுகளும் குற்றங்கள் குறைபாடுகளை ஒரே அர்த்தந்தான் அது புரியறதுக்காக சொல்கிறேன் இகவாவாம் எப்பொழுதும் மாறாமல் நிலைத்திருக்கும் நீண்ட நாள் இருக்கும்னு அர்த்தம் உடல்லிருந்து உயிர் போகிற வரைக்கும் அது இருக்கும் அதற்கு பிறகும் கூட மக்கள் அதை பற்றி சில சமயம் பேசக்கூடும் என்பதெல்லாம் கருத்து சமூகத்தில் அதை பற்றி மக்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சிருப்பாங்க அடிக்கடி எடுத்து சொல்லுவாங்கன்னு அர்த்தம் பொழிப்புரை பிறருடைய மனைவியினிடத்து முறை தவறி நடக்கின்றவனிடம் பகை பாவம் அச்சம் குடிப்பழி என்கின்ற இந்த நான்கு குற்றங்கள் அல்லது குறைபாடுகள் எப்பொழுதும் மாறாமல் சமூகத்திலே நிலைத்திருக்கும் பேசப்படும் என்பது கருத்து இதையே சொல்லிட்டிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை பெரியோர்கள் பழிக்கின்றபடி வாழக்கூடாது என்பது கருத்து பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்